திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் எண்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் இது திருச்சி தரம் பெண்ணியல் உருவினர் புனல் விரவிய பிறக்கண்ணியர் கடுநடை விடகினர் கடல் தொழும் அடியவர் நன்னிய பிணிகட அருள் புரிபவர் உயர்பதி நிறைப்புகள் ஒலிமலி புரவமே கொக்குடை குளிர் தடையே முடியினர் அக்குடை வடமும் ஓரவமும் மலர் அரை மிசைனில் திக்குடை மருவிய உருவினர் திகழ் மலை மகளொடும் குக்கு உடன் உறைவது புது மலர் விரை கமல் புறவமே பொங்கியல் சுரிகுழல் வரிவலை இளமுலை உமையுரு பங்கியல் திருவுரு உடையவர் பரசு உடலை தங்கிய கரதலம் உடையவர் விடையவர் உரைப்பதி பொங்கிய பொருடல் கொள்ள அதன் மிசை உயர் புறவமே மாதவங்குடை மறையவன் உயிர் கொள்ள வரும்மரலியை மேதகி திருவடி உயிரது விலகின சாதக உருவு இயல் கானிடை உமை வெறுபுற வரும் போதாக உரிய அதல் மறுவினர் பதி புறவமே காமனை அடல் கொள்ள விடி செய்து கருதலர் கடிமதில் தூம மது புற விரல் பதி ஓமோடு உயர்மறை பிறவியவன் தன்னோடு ஒளி கழும் பூ மகன் நலரோடு புனல் கொடு வழிபடும் உறவமே சொல்லயம் சுருதிகள் கருதிய தொழுவினர் பின்னய நடு உணர் பெருமையர் திருவடி பேணிட முன்னைய முதல் வினை அற அருளினர் படையினர் பிரிதரும் நகுதலை வடமுடிமிசை அணி பெருமையரு எரிதரும் உருவினர் இமையவர் தொழுவதோர் இயல்வினர் புரிதரும் குழல் உமையோடும் இனிது உரை பதிபுறமே வசி தரும் உருவோடு மல தலை உலகினை வலி செய்யும் உடலொடு நெடுமுடி ஒருவதும் நெறிவுற ஒசி தர ஒரு விரல் நிறுவினர் ஒளிவளர் வெளிப்பொடி ஒசி தரும் திரு உருவுடையவர் உரை உணரி செய்ய கவிசினில் புலன் நுகர் உணர்வுடை ஒருவனும் பானகம் வரையக மறிகடல் நிலல் நிலம் என்னும் எழுபகை போனக மருவினன் அறிவறி பதி உறவமே கோசரம் நுகர்பவர் ஒழுகிய துகிலினர் பாசுர வினைதரும் பலகர்கள் பழிதரும் மொழியினர் நீதரை விடுங்கினி நினைவுறும் நிமதம் உரைபதி பூசுரர் மறை பயில் நிறை புகழ் ஒலி மலி புரவமே போதியல் பொழில் அணி புரவனம் புனிதனை புனிதனை வேதியர் அதிபதி மிகு தலை தமிழ் போதியும் உரியதோரிசை கொள்ள உரை செய்யும் நீதியர் அவர் இரு நிலநிலை நிகழி தரும்